श्रीकातुल ये जननी सर्वमंगला जनक शंकरो देवस्थ वंदे कुंजराननम या देवी स्तूयते सामे वसतु जिह्वाग्रे ब्रह्म सरस्वती श्रीदक्षिणा मूर्ति सुदेशिकेन्द्र दैपा ீங்காஷ்யேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மாத मे बंधु सखा ई त्वमेव सर्व मम देव ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरभ्योप्लवरि प्रज्ञान घन प्रत्यग्थ्रह्मवाहमस्मी அபோக்ாநூதி முதல் ஷ்லோக்கீஹரி பரமானம் உபேஷ்டாரமீஸ்வரம் வரலோகம் நம்ம ஆதிசங்கரர் இந்த நூலை தொடங்கும் பொழுது இந்த நூல் நல்ல முறையில் நிறைவு பெற்று மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற காரணத்தினால் முதலில் மங்கள ஸ்லோகம் எழுதுகிறார் ஒரு ஸ்லோகம் இருக்குது அதாவது மகான்களுக்கெல்லாம் மங்களம் எப்பவும் மங்களம்தான் அப்படின்னு சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்களம் சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்களம் எப்பொழுதும் எந்த காரியத்திலும் அவர்களுக்கு அமங்கலம் கிடையாது ஏன்னா ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் நாராயணோ ஹரிஹி யாருடைய ஹிருதயத்தில் எப்பவும் கடவுள் இருக்கிறாரோ யார் கடவுளுக்கு முக்கியத்துவம் தந்து எப்பொழுதும் கடவுளையே சிந்தித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அமங்களங்கிறது கிடையாது நிறைய புஸ்தகங்களை பார்த்தோமானா இந்த விச்சாரம் இருக்கும் இந்த மங்கள ஸ்லோகம் எதுக்குன்னே பெரிய விச்சாரம் இருக்கும் தர்க்கசாஸ்திரமெல்லாம் எடுத்தால் மங்கள ஸ்லோக விசாரமே பெருஷு பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிற போது மங்கள ஸ்லோகமே இல்லை ஆகையினாலும் இந்த புஸ்தகம் படிக்கக்கூடாது மங்கள ஸ்லோகம் இல்லாத புஸ்தகத்தை படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாதம் அப்புறம் அது மங்களம் மங்களம் அதில் இருக்குது அப்படின்னு நிரூபிக்கணும் இந்த சாஸ்திரத்துக்கு விஷயமே மங்களகரமானதுனால அதனால் மங்களத்தை முதல்ல சொல்லாட்டாலும் தப்பு இல்லை இப்படிலாம் பல விசாரங்கள்லாம் இருக்குது ஆனால் சிஷ்டாச்சாரம்னால் என்னென்னா பரம்பரை சம்பிரதாயம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் இறைவனுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு தான் தொடங்கணும் சொல்ல போகிறது இறைவனை பற்றி தான் பேச போகிறது இருந்தாலும் இறைவனுக்கு ஒரு நமஸ்காரம் நமஸ்காரத்தை பலவிதமாக சொல்கிறது உண்டு காளிதாசர் போன்றவங்களாம் பண்ணியிருக்கிறார்கள் மங்களம் வந்து எப்படின்னா பகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இது மங்களந்தான் அதில் என்ன மங்களம்னு கேட்டால் கடவுளை வழிபடணும்னு சொல்லலை உலகத்தின் தலைவன் கடவுள் அவ்வளோதான் அப்படி சொன்னாலே போகிறோம் அதுக்கு பேர் வஸ்து நிர்தேஷம்னு பேர் மங்கள ஸ்லோகம் மூணு விதமாக அமையும் வஸ்து நிர்தேஷம் ஆசீர்வாதம் நமஸ்காரம் கடவுளை சிந்தித்தாலே அதாவது வஸ்து நிர்தேசம்னா வஸ்து இருக்குது உலகு ஆதிபகவன் முதற்றே அதை அது எல்லோரையும் அருள் புரியட்டும்னு சொல்லலை அதை நாம் எல்லோரும் வணங்குவோன்னு சொல்லலை ஆனால் உலகு உலகம் கடவுளை முதலாக கொண்டிருக்கிறது அவ்வளோதான் அதோடு நிறுத்தி நோட்டார் அதுக்கு பேர் வஸ்து நிர்தேச மங்களம்னு இறைவன் அருளால் எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னால் அப்படி ஸ்லோகங்களும் இருக்குது காளிதாசர் போன்றவங்களாம் பண்ணியிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஸ்லோகத்துக்கெல்லாம் பேர் அது வந்து ஆசீர்வாத ரூப மங்களம் இறைவன் அருளால் எல்லோரும் நன்மை அடையட்டும் ஆனால் பெரும்பாலான மங்கள ஸ்லோகங்கள்லாம் நமஸ்கார ரூபந்தான் கடவுளையோ குருவையோ இல்லையோ கடவுளையும் குருவையும் சேத்தோ நமஸ்காரம் பண்ணுறது தான் சம்பிரதாயம் சிஷ்டாச்சாரம் சிஷ்டாச்சாரம்னா என்ன அர்த்தம் எது எதாச்சாரத்தை சிரேஷ்டகான்னு கீதையில் படிக்கிறோம் இல்லையா பெரியோர்கள் எதை பண்ணுகிறார்களோ பெரியோர்களை அனுசரித்து நாமளும் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு பேர் சிஷ்டாச்சாரம்னு ஆகையினால இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் இங்கே அவர்களுக்கு நாஸ்தி சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம் மங்களம்னு சொல்லுவோம் மங்களம்னு சொல்லுவோம் தமிழில் வந்து இந்த லாவை சொல்ற தமிழ்லேயும் கேரளாவிலையும் இந்த லா லலிதாம்பாங்க லலிதான்னு கூட சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு பழக்கம் இருக்கு இங்கே இந்த மங்களம்னு சொல்கிறது உண்டு மங்களம்னு சொல்கிறது திருமங்கலம் மங்களம் தான் அதிகமாக சாஸ்திரத்தில் எழுதுகிற போது அப்படி தான் எழுதுவோம் அந்த லா போடுறதில்ல எட்டை போட்டு இப்படி ஒரு கோடை போட்டு இப்படி போடுறோம் இல்லையா தலைகிழா இப்படி போடுவோம் எட்டை தலைகிழாக போடுறதுனால் எட்டை படுக்கை வைக்கிறது படுக்க வச்சால் அப்படி ஒரு அது அந்த லாக இந்த இந்த பள்ளிக்கூடத்துக்கு போடுறா இது இதெல்லாம் நான் ரொம்ப சொன்னேன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா எல்லாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது தமிழில் தமிழ் இப்போ பேசுகிறவங்கனா இன்னொன்று தமிழுக்கே சிறப்பாக உரிய அழா அது இருக்குது பழம் வியாழக்கிழமை ஏழைக்கிழவன் இப்படிலாம் சொல்கிறது இந்த அழா வயிறு ஆக ல வித்தியாசம் தெரியுறதா எல்லாம் அத்வைத்தமாக இருக்கக்கூடாது எல்லா எழ எழா வித்தியாசம் இருக்குது எனக்கு தெரியுது நான் வித்தியாசமாக சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியறதா பாருங்க சில பேருக்கு இது கண்டுபிடிச்சிடுவாங்க எல்லா எழா கண்டுபிடிச்சிடுவாங்க எழாங்கிறது அது கொஞ்சம் சிரமம் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இருக்கட்டும் இந்த விசாரம் அஹ மங்களம் மங்களம் சிஷ்டாச்சாரத்துக்காக பண்ணுறார் எப்படி முதல்ல பண்ணுறார் பரம அகம் தம் நமாமி நான் அவரை வணங்குகிறேன் எவரை நீங்கள் வணங்குகிறீர்கள் ஸ்ரீஹரியை பரமானந்த பரமானந்தரை உப உபதேசிப்பவரை ஈஸ்வரனை எங்கும் நிறைந்தவரை அனைத்து உலகங்களுக்கும் காரணமானவரை அப்படிப்பட்டவரை நான் வணங்குகிறேன் நமஸ்காரம் பண்ணுறபோது கடவுளுடைய லக்ஷணத்தை சொல்லி கடவுளை நமஸ்காரம் பண்ணுறார் ஒன்று ஒன்றுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கலாம் ஸ்ரீஹரிம் ஹரின்னு சொன்னால் நமக்கு தெரியும் எப்போதுமே மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுங்கிறது நம்ம ஒரு ரூபம் கொடுத்து வச்சுருக்கோம் ரூபம் வந்து நம்ம எப்படி இந்த தேச தேசத்தை நம்ம ஒரு அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி மூவர்ண கொடி வச்சுருக்கோம் மூணு வர்ணமோ துணியோ தேசம் இல்லை மூணு வர்ணமோ துணியோ நாடு கிடையாது அது வெறும் துணி தான் இந்த நாட்டை அது குறிக்கிறது தேசிய கொடி அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் பாரத நாட்டின் தேசிய கொடின்னு மூவர்ண கொடியை வச்சுருக்கோம் ஆனால் அந்த மூவர்ண கொடியை நம்ம பார்க்குற போது நம்ம நாட்டையே நினைக்கிறோம் நம்ம நாட்டோட மேப்பே நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் இந்த நாடுனுடைய பெருமை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசங்கள் பல்வேறு பாஷைகள் பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள் இத்தனையும் சேர்த்து தான் இந்த தேசத்தை நினைக்கிறோம் அது மாதிரி மகாவிஷ்ணு ரூபமெல்லாம் இருக்குது வடகலை நாமம் தென்களை நாமம் இப்போ ரெண்டும் கட்ட நாமம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் இது ரெண்டு பேருக்கும் வம்பு வர வேண்டான்னு ஆனால் அது ஒரு குரூப்பாக இடப்போகுது ஆகையினால் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாலும் சரி சமத்துவ சம நம்ம எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தணும்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் ஒன்று இருக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு குழுவாக மாறுமையை தவிர எல்லாம் ஒன்றாக்கக்கூடிய சக்தி விவகாரத்தில் கிடையாது முடியாது எத்தனையோ பேர் அப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் எங்கள் குழுவில் வந்து எல்லாம் ஒன்றா பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எல்லாத்தையும் ஒன்றா பண்ணுறது ஒரு குரூப்பு அப்படின்னு ஆகிடுச்சு பிரித்து பிரித்து பண்ணுறது இது ஒரு குரூப்புன்னு இப்போ ஹரின்னு சொன்னால் மகாவிஷ்ணு அப்படின்னா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் இல்லை ஹரி ஹரிங்கிறது ஹ்ரு தாத்துலேருந்து வந்திருக்கு ஹ்ரு ஹர்ன்னு போடுவாங்க ஹ்ருன்னு தாத்துவை போட்டு பிராக்கெட்டில் ஹர்னு போடுவான் தாத்து பாட்டத்துலாம் ஹரதி துக்கத்தை நீக்கிறவர் சம்சாரத்தை போக்குறவர் அதனால தான் சிவபெருமானுக்கும் ஹரா இவருக்கு ஹரிஹி அகாராந்த புல்லிங்கா இது இக்காராந்தகா புல்லிங்க ஆகையினால அது ரெண்டுக்கும் தாத்து என்னது ஒரே தாத்து தான் ஹிரு ரெண்டுக்கும் இருக்குது ஹரிங்கிறதுக்கும் அதனால தான் ஹரியும் ஹரணும் ஒன்றுன்னு சொன்னால் தாத்துவே சம்ஸ்கிருதப்படியே ஒன்று அப்போ ஹரதி சர்வாணி பாப்பானி இரிஹி ஹரஹா ரெண்டுக்கும் இப்படி படலாம் ஹரதி சர்வாணி பாப்பானி இரா ஹரதி சர்வாணி பாப்பானி தி ஹரிஹி பாபங்களை போக்குபவர் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் பாபங்களை போக்குறவர் அஜ்யானத்தை போக்குறவர் சம்சாரத்தை போக்குறவர் ஆகவே ஹரி கடவுள்னு அர்த்தம் சொல்லப்போனால் ஹரி அது ஒரு ஈஸ்வரனுடைய ஒரு இது கடவுளை சார்ந்திருக்கிறவனுடைய பகவானே சொல்லியா தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யுசம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷிதேதாம் அதனால் ஹரி அப்படி சொன்னால் சம்சாரத்தை போக்குறவர்னு அர்த்தம் அதில் இன்னொரு பதம் இருக்கு ஸ்ரீஹரி இந்த புஸ்தகத்துக்கு வித்யாரண்ய சுவாமிகள் எழுதிய விளக்கம் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வித்யாரண்ய தீபிகான்னு பேர் வித்யாரண்யர் நிஜமாவே வித்யா அரண்யர் தான் அவர் காலத்தில் ஏகப்பட்ட நூல்கள் வெளியில் வந்திருக்கு பண்டித்தர்கள் நிறைய பேர் அவர் காலத்தில் இருந்திருக்கிறார்கள் அந்த வித்யாரண்ய சுவாமிகள் இதற்கு ஒரு டீக்கா எழுதியிருக்கு அதாவது ஒரு வித்யாரண்ய சுவாமிகள் தீபிகா அதுக்கு பேர் தீபிகா வித்யாரண்ய தீபிகான்னு பேர் அபரோக்ஷானுபூதிக்கு எழுதியிருக்கிற ஒரு விளக்கவுரை சிறு விளக்கவுரை ரொம்ப பெருசாலெலாம் இல்லை அதுக்கு நிறைய அர்த்தம்லாம் சொல்கிறார் இவர் அதெல்லாம் நிறைய இருக்குது அந்த டீக்கா அந்த வித்யாரண்ய உரையை வச்சுன்னு படித்தா அது ரொம்ப பெருசாகிடும் அது சம்ஸ்கிருத ஞானமும் வேணும் ஸ்ரீஹரி அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரீங்கிற சொல் இருக்கே அது நிறைய ஸ்ரீயோட கூடியிருக்கிற ஹரி அப்படின்னா என்ன அர்த்தம் மகாலட்சுமியோட கூடியிருக்கிற விஷ்ணு அப்படி சொன்னால் தான் சௌரியமாக இருக்கும் லக்ஷ்மி நாராயணா மாயா சகிதம் பிரம்ம மாயா சகிதம் பிரம்மை லக்ஷ்மி நாராயணன்னு சொன்னால் எல்லாருக்கும் லக்ஷ்மி நாராயணங்கிறது ரொம்ப சௌரியமாக இருக்கும் நிறைய சில கோவில்லாம் லக்ஷ்மியை கையிலேயே வச்சுட்டுருக்கார் மகாவிஷ்ணு அது ரூபமாக அப்படி இருக்குது ஆனால் இங்கே ஞாபக தத்துவம் என்னது ஸ்ரீங்கிறது மாயாசக்தி ஹரின்னு சொன்னால் கடவுள் பிரம்மன் ஈஸ்வரன் பிரம்மன் ஈஸ்வரங்கிறது அப்புறம் சொல்கிறேன் ஸ்ரீஹரி அப்படின்னா மாயாசகிதம் பிரம்ம லக்ஷ்மி நாராயணஹா மாயாசகிதம் பிரம்ம ஸ்ரீஹரின்னா இன்னும் சொல்லலாம் நிறைய அர்த்தம் போடுறாங்க நமக்கு நிறைய அர்த்தம் தோன்றுறது அவங்களும் நிறைய அர்த்தம் சொல்கிறாங்க ஸ்ரீனு சொன்னால் வேதங்களுக்கு ஸ்ரீனு பேர் ஸ்ரீனு சொன்னால் செல்வம்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் எல்லாேருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனு போடுறோம் ஸ்ரீனா இன்னொரு அர்த்தம் இருக்குது ஒரு அர்த்தம் ஸ்ரீ ஸ்ரீகண்டன் சிவபெருமானுக்கு என்ன பேர் ஸ்ரீகண்டன்னு பேர் அழுத்துல விஷத்தை வச்சுருக்கிறதுனால ஸ்ரீகண்டன் அதான் பெரியவங்க சொல்லுவாங்க செல்வத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா அது விஷமாக மாறிடும் பணத்தை சரியாக உபயோகப்படுத்தலைன்னு சொன்னால் அந்த பணம் விஷமாக மாறிடும் ஆகையினால் ஸ்ரீக்கு விஷம்னு அர்த்தம் உண்டு வேதத்தில் ஸ்ரீங்கிறதுக்கு வந்துஜூகும் ஷீ சாஹி ஸ்ரீ ரமிர்தா சதாம் தீபாராதனை காட்டுற போது இல்லையா ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அதில் வரும் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அது அல்லவோ செல்வம் வேதங்கள் அல்லவோ நமக்கு செல்வம் அறிவு செல்வம் இந்த செல்வம் வந்து பிறரால் அபகரிக்க முடியாதது அதாவது திருட முடியாதது அப்புறம் கவர்மெண்ட்டு ரைடு பண்ண முடியாதது அண்ணன் தம்பி பங்கு போட்டுக்க முடியாதது செலவு பண்ணினாலும் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க பாடம் க படிக்க படிக்க விரத்தியாகும் அப்புறம் வந்து அதனால தான் இதுக்கு பேர் செல்வம் அழியாத செல்வம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அற்றைய ஆகா இந்த ஸ்ரீங்கிற ஒரு பதத்துக்கே நீங்கள் இவ்வளோ அர்த்தம் இருக்குது ஸ்ரீன்னு சொன்னால் லக்ஷ்மின்னு அர்த்தம் ஸ்ரீன்னு சொன்னால் விஷம்னு அர்த்தம் இல்லை ப இங்கே விஷம் எடுத்துக்கல ஏன் வச்சுக்கோங்க ஓஹோ விஷம் விஷத்தோட கூடி இருக்கிற ஹரி அப்படின்னு நான் நம்ம அது ஸ்ரீனா விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னேன் ஆ ஸ்ரீ சொன்னால் இன்னொரு அர்த்தம் மாயா மாயா சகிதம் பிரம்மை எடுத்துட்டோம் ஸ்ரீனா வேதங்கள் வேதங்களால் காட்டப்படுறவர் கடவுள் நம்ம ஒரு புஸ்த சாஸ்திரத்தை வச்சுன்னு தானே ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறோம் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே ஆகினால் வேதத்தினால் தெரிஞ்சிக்கப்படுறவர் வேதங்கள் மூலம் அறியப்படுபவர் அதனால் ஸ்ரீயா ஸ்ரீநத வேதங்களால் அறியப்படுபவர் வயம் ஹரிம் ஸ்ரீயா ஜானீ மகா அதனால் என்ன வே ஹரியை வேதங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறான் ஸ்ரீனா என்னதுன்னு இப்படி பாயிண்டே இருக்கும்போது ஸ்ரீனா அவித்யா அறியாமை உங்களுக்கு குழப்பம் வந்துடும் பாடம் முதல் பாடமே இப்படி இருக்கே அப்படின்னு ஸ்ரீனா என்னதுன்னா ஆத்மாவை சார்ந்திருக்கிற அறியாமை இவர் வித்யாரண்ய தீபிகையிலேருந்தும் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸ்ரீயம் ததானம் இத்தி ஸ்ரீஹரிகி ஸ்ரீயம் ததா ஸ்ரீ இருக்கக்கூடிய லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய ஹரி அப்படி ஒரு அர்த்தம் அதாவது அந்த மெய்ப்பொருளை பிரம்மனை சா ஹரியை சார்ந்திருக்கிற ஸ்ரீனு சொன்னால் இந்த மெய்ப்பொருளை சார்ந்திருக்கிற அறியாமையை அறிவினால் நீக்கக்கூடியவர் அறிவினால் நீக்கக்கூடியவர் ஸ்ரீனா சார்ந்திருக்கிறதுனு அர்த்தம் ஸ்ரீ அது அர்த்தம் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் எத்வா சுவய்தீயக்கி பிரளய சுஷு சர்வூத்தைவாதிபூத்தார்த்தி ஆமான நாசயத்தீஹரி ததாவது அரிமமயை போகபவரீரின அரிமமயானவர ஸ்ரீஹரிங்கிற வார்த்தைக்கு ஸ்ரீனா என்ன அர்த்தம் அஜானம் அவித்யா ஹரினா என்ன அர்த்தம் நீக்கிறவர்னு அர்த்தம் அறியாமையை நீக்குகிறவர் போகிறோம் நிறைய இருக்குது இதில் இதோடு போகிறோம் அரி இப்போ எத்தனை அர்த்தம் பார்த்துட்டோம் ஸ்ரீங்கிறதுக்கு லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம் பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து மாயான்னு ஒரு அர்த்தம் பார்த்துருக்கோம் விஷங்கிறது ப்ராக்கெட்டில் அப்புறம் வேதங்கள்னு ஒரு அர்த்தம் பார்த்துருக்கோம் அறியாமைன்னு ஒரு அர்த்தம் பார்த்துருக்கோம் அப்புறம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒடுக்கிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது பிரபஞ்சத்தை எல்லாம் தனக்குள்ளே வைத்திருப்பது ஸ்ரீஹரி ஹரிங்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து பிரபஞ்சம்னு அர்த்தம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்திருப்பவர் எப்படி ஒரு தங்கத்துக்குள்ளே நகைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ வைக்கப்பட்டிருக்கிறதோனா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் தங்கத்துக்குள்ள நகைகளெல்லாம் இருக்கிறதோ தங்கத்திலிருந்து நகைகள் வெளிப்படுகின்றனவோ இல்லாட்டி விதை எடுத்துக்கலாம் விதையிலேருந்து முளையிலேருந்து எல்லாம் வெளிப்படுகின்றன அதற்குள் மரமே அடங்கி இருக்கிறது அதைப்போல் பிரபஞ்சத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பவர் ஸ்ரீஹரி போகிறோம் ஸ்ரீஹரிம் ஸ்ரீஹரிம் நமாமி அப்போது எப்படிலாம் சொன்னோம் லக்ஷ்மி லக்ஷ்மி நாராயணரை வணங்குகிறேன் அப்படி சொல்லணும் மாயா சகித பிரம்மமாயிருக்கிற கடவுளை வணங்குகிறேன் வேதங்களால் வி விளக்கி சொல்லப்படுகிற கடவுளை வணங்குகிறேன் அறியாமையை அழிக்கின்ற ஆண்டவனை வணங்குகிறேன் இத்தனை அர்த்தம் வருகிறது அனைத்திற்கும் ஆதாரமான ஆண்டவனை வணங்குகிறேன் எல்லாம் சொல்லலாம் அதனால் ஏன்னா மற்ற ஸ்லோக் மற்ற பறி இந்த விளக்கங்கள் வருகிறது இருந்தாலும் இந்த முதல்ல இதுக்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே அதில் தான் பேர் தான் வித்யானந்தம்னு பேர் வித்யானந்தம்னால் ஒரு வேர்டுக்கு நல்ல அர்த்தம் நல்லா புரிஞ்சுட்டோமுன்னா தெளிவாக புரிஞ்சுட்டோம்னா அது ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது க்ளாஸ்னால் நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் என்ன கிடைச்சா அந்த கிளாஸ்னால் நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் என்ன வித்யா ஆனந்தம் இதை படிக்க படிக்க நம்ம மனசில் ஒரு தெளிவு ஏற்படுறது தெளிவு ஏற்படுற போது நம்முடைய ஆனந்தம் பிரதிபிம்பிக்கிறது ஆனந்தத்தை தான் நம்ம தேடின் இருக்கோமே அதனால தான் அடுத்த லைன் பரமானந்தம் ஸ்ரீஹரிம் பரமானந்தம் பரமானந்தம்னு சொன்னால் அழியாத பேரின்பம் அழியாத பேரின்பம் குறைவில்லாதது மற்ற ஆனந்தமெல்லாம் என்னது வந்து போகிற ஆனந்தம் அழியற ஆனந்தம் இந்த ஆனந்தம் அழியாத ஆனந்தம் ஸ்வரூப ஆனந்தம் பரமானந்தம் வாழ்க்கையில் எல்லோரும் என்ன கேட்குறது நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியே நிம்மதியை தேடினா நிம்மதி எப்படி கிடைக்கும் அதுதான் தெரியலன்னா நிம்மதியே நிம்மதியை தேடுறது தான் தெரிய மாட்டேங்கிறது அதுக்கு தான் அபரோக்ஷ அனுபூதி படிக்கணும் ஆஹ சாஸ்திரம் என்ன சொல்கிறது நீயே ஆனந்தமாக இருக்கிறாய் ஆ பரம ஆனந்தம்னா என்ன அர்த்தம் மற்ற ஆனந்தமெல்லாம் பரம ஆனந்தம் இல்லை விஷயானந்தமெல்லாம் பரம ஆனந்தம் இல்லை ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இது ஆகினால இறைவன் இன்ப வடிவமாக இருக்கிறார் ஈஷ் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்த ஆத்மா நம்ம கடவுளை விரும்புகிறோங்கிறதும் ஆனந்தத்தை விரும்புகிறோங்கிறதும் ஒன்று தான் ஆனந்தம் வேற ஆண்டவன் வேற கிடையாது ஆண்டவன் அடையிறதுங்கிறது என்ன அர்த்தம் உண்மையான ஆனந்தத்தை உணர்றதுன்னு அர்த்தம் உண்மையான ஆனந்தம் எங்கே இருக்குன்னா அதுதான் நம்முடைய சொரு ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் ஆக பரமானந்தம் பரமானந்தம்னு சொன்னால் நிரதிசய ஆனந்தம் அழியாத ஒப்புயர்வற்ற ஆனந்தம் அப்படி அழியாத ஒப்புயர்வற்ற ஆனந்தம் மாறாத ஆனந்தம் சாஸ்திரோபதேசத்தின்படி என்னென்னா நீ அழுதுகிட்ருக்கிறபோதும் நீ ஆனந்தம் தான் சொல்கிறது அப்போதான் அழுக அதிகமாறுது நீ அழுதுன்றிருக்கிறபோதும் நீ ஆனந்த ஆனந்தம் அழகுது ஆனந்தமாக இருக்கிற ஆனந்தமாக இருக்கிறனா இப்போ என்ன பண்ணிவிட்டேன்னா ஆனந்தத்தை தெரியாததுனால ஏதோ துக்கத்தை என் மேலே ஏற்றிக்கொள்ள ஆ துன்பம் ஆனந்தமான நம்மிடத்தில் ஏற்றுக்கொள் ஏற்றுவிக்கப்படுகிறது ஆனந்தத்தின் மீது துன்பம் கற்பிக்கப்படுகிறது ஆனந்தத்தின் மீது துன்பம் கற்பிக்கப்படுகிறது துன்பம் வருகிறது துன்பம் போகிறது ஆனந்தம் வருவதும் இல்லை போவதும் இல்லைன்னு அப்போனா நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் என்னதுன்னா எது வந்து போகிற ஆனந்தமோ அது ஆனந்தமே இல்லை ஆனந்தம் மாதிரி தெரிகிற அதுக்கு ஆனந்த ஆபாசம்னு பேர் ஆபாசம்னா அது போலி ஆனந்தம் அது துக்கம்தான் ஏஹி சம்ஸ்பர்ஷா போகாக துக்கயோனையேவத்தே ஆகையினால் அழியாத ஒப்புயர்வற்ற ஒப்புயர்வற்றா என்ன்த்தோம் அதுக்கு சமமாவோ அதுக்கு மேலேயோ கிடையாது ஆகையினால் பரமானந்தம் ஸ்ரீஹரியம் பரமானந்தம் ஆ பரமானந்தத்தை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு விஷயம் தெரியும் நமஸ்காரம் பண்ணுறேன்னா நான் நினைக்கிறேன் தியானம் பண்ணுறேன் ஸ்ரீஹரியம் பரமானந்தம் அடுத்தது உபதேஷ்டாரம் இருக்குது கடைசியில் சொல்கிறேன் ஈஸ்வரம் ஈஸ்வரம்னா இந்த உலகத்தை படைத்து காத்து மறைத்து அழு அருளுகின்றவரை ஈஸ்வரன்னா ஆள்றவர் ரூலர் கண்ட்ரோலர் ஈஸ்வரம் ஈஸ்வரனை அவர் தான் ஈஸ்வரனாக இருக்க ஒரே வஸ்து தான் ஒரே வஸ்துவை நம்ம என்ன சொல்கிறோம் இப்படியெல்லாம் நம்ம பல பேர்களால் பல கோணங்களில் பல லக்ஷணங்களால் சிந்தனை பண்ணுறோம் ஆக ஸ்ரீஹரிம் பரமானந்தம் ஈஸ்வரம் ஈஸ்வரம்னா உலகத்தை ஈஸ்வரன் நம்ம சொல்கிறோமே மாயா சகித பிரம்மந்தான் ஈஸ்வரன் ஈஸ்னாலே ஆள்றதுன்னு அர்த்தம் ரூல் பண்ணுறதுன்னு அர்த்தம் இந்த ஈஸ்வரனுங்கிற சொல்லுலேருந்து வந்தது தான் ஐஸ்வர்யம்னு பேர் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது ஈஸ்வர சப்தத்திலேருந்து வந்தது தான் ஐஸ்வர்யம்ங்கிறது ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம் செல்வத்துக்கு அதிபதி வீட்டுக்கு அதிபதி போட்டு வச்சுப்போம் பரவாயில்லை அதிபதி ஆகினால் ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை உடையவன் நிறைய விஷயத்தை கட்டுப்படுத்துகிறவன் அர்த்தம் ஐஸ்வர்யன் நிறைய இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நிறைய பணம் இருக்குது நகையெல்லாம் இருக்குது புடவை நிறைய இருக்குது துணி இருக்குது இருந்தால் ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது வீட்டில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மியை விட்டால் இப்போ புதுசாக இன்னொன்று குபேரன் ஏன்னா அவரை விட்டால் என்ன பண்ணுறது குபேராய வைஸ்ரவணாய இல்லை அவரையும் சேர்த்துட்டு இருக்கும் குபேரனோட கூடினா ஐஸ்வர்ய லட்சுமி வச்சுட்டா என்ன வரும்னா ஐஸ்வர்யத்தை தவிர அனைத்தும் வரும் அது என்ன ஐஸ்வர்யம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஐஸ்வர்யம்னு நினச்சிட்டு இருக்கோம் ச சந்தேகம் இல்லை ஐஸ்வர்யந்தான் எல்லாம் ஈஸ்வரனுடைய தன்மை தான் ஆனால் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நம்மளை ஓவர் பவர் பண்ணக்கூடாது அதை நாம் ஓவர் பவர் பண்ணணும் பணமோ பதவியோ புகழோ நம்மளை மயக்கிடக்கூடாது அதுக்கு நாம் அடிமைகள் கிடையாது நமக்கு தான் அதெல்லாம் அடிமையாக இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பணத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் எல்லாத்துக்கும் நாம் அடிமையாயிடுறோம் அது நமக்கு கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஆக ஈஸ்வரம் ஈஸ்வரன் சொன்னால் ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சமெல்லாம் அவருக்கு அடிமைப்பட்டிருக்கு அவர் ஒன்றும் பிரபஞ்சத்துக்கு அடிப்படை அடிமைப்படலை அப்படி சொல்கிற போது நம்ம ஏதோ ஒரு ஈஸ்வரன்னா யாரோ ஒருத்தர் இங்கேயோ இருக்கிற மாதிரியே பேசின்னு இருக்கோம் அப்படி தான் இருக்கிறது சௌரியமாக இருக்கும் என்கிட்டால் இந்த நாட்டை ஆள ஒருத்தர் இருக்கார் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இந்த ஊருக்கு ஒரு கலெக்டர் இருக்கார் அவர் தான் ஆளாருன்னா தான் நமக்கு அப்படி தெரியும் ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு நியத்தி ஒன்று இருக்குது ஒரு அறிவுபூர்வமான நியத்தி ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இயங்குறது அந்த தத்துவத்தை தான் ஈஸ்வரனுங்க எப்படி ஒரு மனிதனுடைய அறிவானது எங்குற சின்ன இடத்துல இந்த இந்த ஊர் இருக்குது கலெக்டர் இருக்கார் கலெக்டர் இந்த ஊரை ரூல் பண்ணுறாருங்கிறோம் மாவட்ட ஆட்சி தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்னு சொல்லி கலெக்டரை சொல்கிறோம் ஆனால் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஆட்சித்தலைவர் யார் பிரபஞ்சம் அனைத்துக்கும் இருக்கிற ஒரு அறிவார்ந்த தத்துவம் இருக்குது அதைத்தான் ஈஸ்வரன் சொல்கிறோம் ஈஸ்வரன் சரி அந்த ஈஸ்வரன் எங்கே இருக்கார் ஆரம்பிச்சுடுத்து பாருங்கள் பாடம் அந்த ஈஸ்வரன் எங்கே இருக்கார்னா கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் இருக்கிற மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி ஈஸ்வரன் எங்கே இருக்காரப்பான்னா வியாபகம் எங்கேயும் வியாபிச்சிருக்கார் ஈஸ்வரனை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது அவர் அந்தர்யாமியாக இருக்கார்னு வேதங்கள்லாம் சொல்கிறது ஆக ஈஸ்வரனை விட்டு நீ விலகவே முடியாது அவர் சர்வவியாபி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் ஸ்ரீஹரிம் பரமானந்தம் ஈஸ்வரம் வியாபகம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிறவரில் ஈஸ்வரம் வந்தார் ஈஸ்வரன் வந்து என்ன மீரா வந்து மீராத்தியான தியாகராஜர் வந்து பாடினார் ராமர் வந்தார் ராமர் போயிட்டார் தியாகராஜரும் போயிட்டார் கேட்குறதுக்கு சரியாக தான் இருக்குது கிருஷ்ணர் வந்தார் பக்தர்களுக்காக கிருஷ்ணர் வந்தார் காட்சி கொடுத்தார் அப்புறம் என்னாச்சு அப்போ கிருஷ்ணர் ஒரு ஒரு லொக்கேட்டட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட காலத்தில் காட்சி தர்றார் நீங்கள் இதை பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு தூங்கினா கனவு கூட வரலாம் ஆனால் கடவுளுடைய உண்மையான தத்துவம் என்னதுன்னா அப்படி இல்லைப்பா அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் வியாபகம் அது மாத்திரமில்லை வியாபகம் அவர்தான் அனைத்து உலகங்களுக்கும் காரணமாக இருக்கிறார் சர்வ லோக்கானாம் இதெல்லாம் காரியம் இந்த எல்லாம் நம்ம வேற்றுமைகளெல்லாம் காரியம் வேற்றுமைகளுக்கு ஆதாரம் வந்து காரணம் அது வேற்றுமை அனைத்திலும் வியாபித்திருக்கிற ஒற்றுமை ஆக வியாபிச்சிருக்கிறது வேற வியாபிக்கப்பட்டிருக்கிறது வேறே நம்ம நினைக்க தோணும் ஆனால் அதுவும் இல்லை வியாபிய வியாபக பேதகான்னா துவைதம் வந்து விடுத்து அத்வைதம் அவுட்டு வியாபிய வியாபக பேதா தங்கம் நகை முழுவதும் வியாபித்திருக்கிறது நகை வியாபிக்கப்பட்டு தங்கம் வியாபிக்கிறது நகை வியாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு பொருள் இருக்கா என்ன நகைன்னு தங்கத்துக்கு அந்நியமாக நகை இல்லாத மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது இதுக்கு உதாரணம் நம்ம கனவு நம்ம கனவில் கனவு முழுக்க வியாபிச்சிருக்கிறது யார் நான் தான் கனவில் வேற்றுமையெல்லாம் தெரியறது முழித்து பார்த்த உடனே கனவு கனவாக தான் தெரியுது கனவு உண்மை இல்லைன்னு தெரியுது அது மாதிரி நமக்கும் இந்த தத்துவங்கள்லாம் புரிய புரிய என்ன புரியும்னு கேட்டால் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ வியாபிக்கப்படுற பொருளும் வியாபிக்கப்படுற வியாபகமும் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது வாஸ்தமாக வியாபிய வியாபகம்ங்கிறது அதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது லோகனிவன் முதற்றே சர்வோகாரணம் எதா உண்ணு கிஞ்சி ஜக்துதிவா அந்தர்ச்சுவாப்பாராயணஸ்தான் விஷிஷ்டாத்வத்தின கொஞ்சம் வித்தியாசம் ஆயிடும் ஆகினால இதில் அந்தர் பகிஷ்ட தற்சுவம் வியாபிய நாராயணஸ்தா சர்வலோக்கானாம் காரணம் அனைத்து உலகங்களுக்கும் காரணமாக இருக்கிறவர் அபிநிமித்தோபாதான காரணம் அபிநிமித்தோபாதான செலந்தி பூச்சி உதாரணம் செலந்தி பூச்சிக்கு மெட்டீரியல் காசும் அதுதான் இன்டெலிஜெண்ட் காசும் அது அதாவது உபாதான காரணமும் நிமித்த காரணமும் செலந்தி வலைக்கி செலந்தி பூச்சியோட வலைக்கி செலந்திதான் அறிவுக்காரணமும் அதுதான் கச்சா பொருள் அதுகிட்டு இருந்து தான் வருது அதே மாதிரி கனவுலையும் அப்படி தான் தோற்றுவிக்கிறவனும் நான் தான் தோன்றுகிற பொருள்களும் நான் தான் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அபிநிமித்தோபாதான காரணம் இந்த பிரபஞ்சத்திற்கு அறிவு காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறவர் இன்னொரு பாஷையில் சொன்னால் சர்வலோகானாம் காரணங்கிறத நிமித்த காரணம் சொல்லலாம் வியாபகங்கிறத உபாதான காரணம் சொல்ல முடியும் அப்படியும் போட்டுக்கலாம் சர்வலோக்கானாம் காரணம் அகம் தம் நமாமி நான் அந்த கடவுளை வணங்குகிறேன் இதிலையே தத்துவம் சொல்லப்பட்டது ஸ்ரீஹரிம் பரமானந்தம் ஈஸ்வரம் வியாபகம் சர்வலோக்கானாம் காரணம் ஒன்று விட்டுருக்கேன் உபதேஷ்டாரம் உபதேஷ்டாரம்னா உபதேசிக்கிறவரை உபதேசிக்கிறவர் யாருன்னா உபதேசிக்கிறவராகவும் அவர் தான் இருக்கிறார் ஈஸ்வரோ குரு ராத்மே தி மூர்த்தி பேத விபாகினே நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் கடவுளை பற்றி பேசுகிற சாமியார் ஒருத்தர் இருக்கார் அதெல்லாம் கேட்குற நாமளும் இருக்கோம் அப்படின்னு நம்ம மூணாக பிரிச்சுக்கிறோம் கடவுள் இருக்கிறார் கடவுளை பற்றி பேசுகிற சாமியார் இருக்கார் நாமளும் அதை பற்றி கேட்குற நம்மளும் கேட்குறவங்களும் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அது சாஸ்திரம் சொல்லுறது ஈஸ்வரா குரு ஆத்மா இத்தி மூர்த்தி பேத விபாகினே மூணு விதமாக பிரிஞ்சு ஒரே தத்துவம்தான் அப்படி காட்டுறதாம் வியோமபத் தியாப்த தேகாய தட்சிணா மூர்த்தையே நம ஒரு மூணு வேஷம் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரே வஸ்து தான் மூன்று கோணத்தில் காணப்படுகிறது மாயினால் இந்த வேற்றுமை தோன்றுகிறது என்பது ச உபதேசம் உபதேஷ்டாரம் அப்படின்னா குருவை குருவை இதெல்லாம் நிறைய அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கலாம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் இப்போ ஸ்ரீஹரின்னு சொன்னால் மகாவிஷ்ணுவே எடுத்துக்கிறோன்னே வச்சுப்போம் ஒரு வடிவமாகவே நினச்சிக்கிறோன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் அப்படி பார்த்தா ஆதி குருவாக அவர் தான் இருக்கார் யார் மகாவிஷ்ணு அப்படின்னு எப்படி எதுக்கு தட்சிணாமூர்த்தியே சொல்லின்னு இருப்பாங்க சிவன் தான் ஆதி குருவா நாராயணன் ஆதி குருவா அப்படின்னு கேட்டால் சிவனாவது நாராயணனாவது ரெண்டும் ஒன்று தான்ப்பா அதனால் சிவன் நாராயணன் நம்ம தனியாக பிரிச்சுக்கிறோம் நீ நாமம் போட்டாலும் சரி நீ கோபி போட்டாலும் சரி விபூதி வச்சாலும் சரி ஒன்றும் வைக்காட்டாலும் சரி எதாக இருந்தாலும் வஸ்து ஒன்று ஒரே வஸ்துதான் உபதேஷ்டாரம் குருவை நேராக அவருக்கு சங்கர் ஆதிசங்கருடைய குரு யார் கோவிந்த பகவத் பாதர் அவரை சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் மகாவிஷ்ணுவே ஆதி குருவாக சொல்லி சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துட்டாலும் சரி குருவை ஆக ஸ்ரீஹரியை பரமானந்த ஸ்வரூபத்தை உப ஈஸ்வரனை காரணம் சர்வலோக்கானாம் வியாபகம் அப்பேற்பட்டவரை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் இதில் எல்லாம் வந்து இறைவனை வணங்குகிறேன் இறைவனை எனக்கு உணர்த்திய குருவை வணங்குகிறேன் அந்த வேற யாரும் இல்லை அது நானே என்பதை நான் உணர்கிறேன் எல்லா தத்துவமும் இதில் இருக்கு மெய்ப்பொருளாகிய நானே இறைவனாகவும் குருவாகவும் சிஷியனாகவும் காட்சி அளிக்கிறேன் மாயையால் மைப்பொருளாகிய நானே இறைவனாகவும் குருவாகவும் சிஷியனாகவும் மாயையால் காட்சியளிக்கிறேன் என்ன பிரமாணம்னா விஸ்வம் பசிய காரிய காரணத்தையஸ்வாமிசம்பந்ததிஷிய ஆச்சாரியத்தைய தா பித்திருத்தாதிபேதிஷாரியத்தைய த தைவ பித்திரு புத்திரா அத்மன பேதத்தே ஜாகிரதிவா யஜேஷ புருஷா மாயா பரிபிராமிதா இந்த ஸ்லோகத்தை மறந்தீங்கன்னா போச்சு இந்த ஸ்லோகம் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுகிறது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் இருக்குது இனி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ஆக இது வந்து மங்கள ஸ்லோகம் அவர்களை நமஸ்காரம் பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ணியாச்சு அடுத்த ஸ்லோகம் படிக்கணும் மங்கள ஸ்லோகத்தை பிறகு இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு அப்புறம் பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் முகவுரை அந்த இதை சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது ஸ்லோகத்தை சொல்கிறேன் அப்புறம் அர்த்தம் பார்க்கணும் அபோச்சி பிரயத்னீ முயச்சி மோட்ச சத்வப்யத்ன வீக் முகவுரைன்னு சொன்னால் அந்த முகவுரையில் சில விஷயங்கள் சொல்லணும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த முகவுரைக்கு உபோத்காத்தம் அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் பேர் முகவுரைக்கு உபோத்காத்தம்னு பேர் இங்கிலீஷில் இன்ட்ரட்ஷன்னு சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்திலே இன்னொன்று என்னென்னா அனுபந்த சதுஷ்டயம் அனுபந்த சதுஷ்டயம் ஒரு சாஸ்திரம்னு சொன்னால் அதில் இருக்க வேண்டிய நாலு அம்சங்கள் முதல்ல சொல்லணும் நாலு விஷயங்கள் முதல்ல சரியாக சொல்லணும் அப்படி சொன்னால் தான் அது புஸ்தகத்தை தீர்மானம் பண்ணலாம் அடுத்த கிளாஸுக்கு வரலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணலாம் எந்த புஸ்தகம் எடுத்தாலும் அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு யாருக்கு சொல்லியிருக்கு எதுக்காக சொல்லியிருக்கு இந்த புஸ்தகத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படி சொல்லணும் அதனால் அதிகாரி விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம் அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது சர்வவேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்தில் அதிகாரி ச விஷய சம்பந்தச் சிரயோஜனம் சாஸ்திராரம்பலம் அனுபந்த சதுஷ்டயம் அனுபந்த சதுஷ்டயம்னா சதுஷ்டயம்னா நாலு அனுபந்தம்னா சாஸ்திரத்தை ஒட்டியேன்னு அர்த்தம் சாஸ்திரத்தை ஒட்டினா நான்கு விஷயங்கள் அப்படின்னு பேர் என்ன நாலு விஷயம்னா என்ன சொல்கிறோங்கிறத சொல்லணும் அது பேர் சப்ஜெக்ட் மேட்டர் விஷயம் என்ன இந்த புஸ்தகத்தில் விஷயம் என்ன இந்த விஷயத்தை படிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது யாருக்கு இந்த விஷயம் புரியும் யாருக்கு இந்த விஷயம் புரியும் யாருக்கு இந்த விஷயம் பிரயோஜனத்தை கொடுக்கும் யாருக்கு இந்த விஷயம் புரியும் இந்த விஷயத்தினால என்ன பிரயோஜனம் அந்த பிரயோஜனம் யாருக்கு கிடைக்கும் ஆக மூணு சொல்கிறோம் அதிகாரி விஷயம் பிரயோஜனம் முதல்ல விஷயம் போட்டுக்கணும் விஷயம் அப்புறம் என்னது பிரயோஜனம் அப்புறம் என்னது அதிகாரி இல்லை விஷயம் போட்டு அதிகாரி போடலாம் பிரயோஜனம் அப்புறம் இன்னொன்று ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லுவாங்க சம்பந்தம்னு பேர் அதாவது இந்த புஸ்தகத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் ரொம்ப அதை பற்றி வேண்டாம் நமக்கு இது மூணு போரும் விஷயம் பிரயோஜனம் அதிகாரி இந்த மூணு போரும் அதை பற்றி தான் இங்கே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் நான் சொல்ல போகிற விஷயம் அபரோக்ஷானுபூதி அபரோக்ஷானுபூத்திர் வை வயின்னு இருக்குது வயினா வைனா கீழே வயின்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல வயின்னு சொன்னால் பெரியோர்களுடைய அனுபவம் அப்படின்னு பெரியோர்களுடைய அனுபவம் வித்வதனுபவங்கிறதுக்கு அர்த்தம் என்ன இதை படித்தவங்களுடைய அனுபவம் என்னது அபரோக்ஷ அனுபூதி நேற்றுக்கு இதை பற்றி கொஞ்சம் பேசினோம் அது அப்படியே இருக்குது கொஞ்சம் இருக்குது ஏன்னா இதுலேயே வர்றதுனால இங்கே சொல்லிவிடுவோன்னு நினச்சேன் அபரோக்ஷ அனுபூதிங்கிறதுக்கு நேற்றுக்கு அர்த்தம் பார்த்தோம் இந்த புஸ்தகத்தில் விஷயம் என்னென்னா அபரோக்ஷ அனுபூதி விஷயம் அபரோக்ஷ அனுபூத்தி விஷயம் அப்படின்னு சொன்னால் அபரோக்ஷ அனுபூதிங்கிறது நேற்றுக்கு அர்த்தம் பார்த்தோம் அனுபூத்தின்னு சொன்னால் ஞானம்னு பார்த்தோம் ஞானம் என்ன ஞானம்னா அபரோக்ஷானம்னு பார்த்தோம் எதை பற்றின அபரோக்ஷானம்னு பார்த்தோம் பிரம்மத்தை பற்றின அபரோக்ஷானம் அறிவு தெளிந்த அப்படி வேணால் போட்டு தெளிந்த அறிவு அப்படி சொல்லணும் நேற்றுக்காக தான் சொன்னேன் நேரடியான பற்றிய நேரடியான அறிவு பிரம்மத்தை பற்றின சாட்சாத் ஞானம் அபரோக்ஷானம் இதுதான் இன்னொரு பாஷையில் சொல்லுவாங்க சாட்ச அனுபூத்தி இன்னொரு வார்த்தை அபரோக் இதை பற்றி இருக்கும் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிவிடுறேன் அதாவது நம்ம என்ன சொல்றோம் சொல்ற போதே பரோக்ஷ அனுபூதியை நீங்கள் போட்டுக்கணும் அபரோக் அனுபூதிக்கு எதிரொல் பரோட்ச அனுபூதி இந்த அனுபூதிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம் அப்புறம் அனுபூதி பண்ண போறோம் அப்போ இந்த பரோட்ச ஜானம் அபரோக்ஷானம் இல்லாட்டி பரோட்ச அனுபூதி அபரோக்ஷ அனுபூத்தின்னு போட்டுக்கலாம் நான் இந்த அனுபூதிங்கிற வார்த்தை கொஞ்சம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அனுபவத்தையும் ஞானத்தையும் நமக்கு பிரிக்க முடியாது அனுபவத்தையும் ஞானத்தையும் நம்ம பிரிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கோ இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட நான் ஏதோ ஒரு பதார்த்தம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க கோயிலில் பஞ்சாமிரதம் கொடுக்குறேன் எடுத்துப்போமே சொல்கிறதோ சொல்கிறோம் பஞ்சாமிரதத்தை சொல்லு பஞ்சாமிருதம் கொடுக்குறேன் பஞ்சாமிரதத்தை கொடுத்த உடனே நீங்கள் அந்த பஞ்சாமிரத்தை சாப்பிட்டுட்டு பஞ்சாமிரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு பஞ்சாமிருதம் கொடுக்கப்பட்டது பஞ்சாமிரதத்தை வாயில் போட்டாச்சு பஞ்சாமிரதத்தை சாப்பிட்ட உடனே பஞ்சாமிருதம் எப்படி இருந்தது அப்படின்னு காய்காயாக இருந்தது சரியாக பழுக்கவே இல்லை அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பஞ்சாமிருதம் இன்றைக்கி பஞ்சாமிரதம் நேற்றுக்கு பஞ்சாமிரதம் முந்தா நேற்றுக்கு பஞ்சாமிரதம் நான் மூணு நாளாக சாப்பிட்டுருக்கேன் பஞ்சாமிருதம் இன்றைக்கி பஞ்சாமிருதம் கொஞ்சம் விசேஷமாக நெய்யும் தேனும் கொஞ்சம் நல்லாவே விட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சு கூட நெய்யும் தேன் அப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்கா அறிவு இருக்கா அனுபவத்தோடு அறிவு இது பஞ்சாமிருதம் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன்னு வச்சு உங்களேன் சாதாரணமாக பஞ்சாமிரதம் நீங்கள் கொடுக்கு உங்களுக்கு கொடுக்காமல் நான் பஞ்சாமிரதம் இது என்னது பஞ்சாமிருதம் பஞ்சாமிரதம் எப்படி இருக்குன்னா இங்கே உங்கக்கிட்டே என்ன பண்ணுறது கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து தானே சொல்ல முடியும் அப்போ நீங்கள் வந்து அனுபவமும் அறிவும் பிரிக்க முடியாமல் சேர்ந்துருக்கு புரியுறதா அனுபவம் அறிவும் பிரிக்க முடியாமல் சேர்ந்துருக்கு நேற்றைக்கு நம்ம பண்ண விசாரத்தில் என்ன பண்ணினோம் சில இடத்துல வந்து அதாவது பரோட்ச ஜஞானம் அபரோக்ஷானமாக மாறுறதுங்கிறது பொதுவான விதி இருக்குது சில இடத்துல நமக்கு வந்து அனுபவம் இருக்கும் அறிவு இருக்காது சில இடத்துல அறிவு அனுபவமாக மாறுறதும் பார்க்குறோம் அறிவை அனுபவமாக மாறுறதையும் பார்க்குறோம் இப்போ நான் வந்து கங்கோத்ரிக்கு போகாத ஒருத்தன்ட்ட கங்கோத்திரியை பற்றி சொன்னேன்னு சொன்னால் அது வந்து அவனுக்கு வெறும் அறிவு பரோட்ச ஜானம் நேராக போய் பார்த்த உடனே என்ன ஞானம் ஏற்படுறது அபரோக்ஷானம் ஏற்படுது ஆக முதல்ல பெற்ற அறிவு என்ன அறிவு மனசோட சம்பந்தப்படாத நேற்று அதை சொன்னேன் புத்தியோட மனசோட சம்பந்தப்படாத அறிவு இப்போ மனசோட சம்பந்தப்படுற அறிவுன்னு சொன்னேன் சரி அதாவது இப்போ நம்ம விசாரம் பார்த்துங்க புரிஞ்சுங்க அதாவது முதல்ல அறிவு அப்புறம் அனுபவம் கிடைக்கிறது அதை சாதாரணமாக என்ன சொல்கிறோம் பரோட்ச ஜானம் அபரோக்ஷானம் மறைமுகமான அறிவு நேரடியான அறிவு இந்த அறிவைத்தான் நம்ம அனுபவம்னு சொல்கிறோம் அனுபவத்தையும் அறிவையும் பிரிக்க முடியாதுங்கிற வார்த்தையும் நான் சொல்லி வச்சுருக்கேன் ஆனால் சில இடங்களில் என்ன ஆகிறது பொதுவான விதி என்னென்னு கேட்டால் நமக்கு முதல்ல அறிவு ஏற்படுறது அப்புறம் அனுபவம் ஏற்படுறது நான் சில இடங்களில் வித்தியாசம் என்னென்னா அனுபவம் இருக்குது அறிவில்லை அதுக்கு உதாரணம் என்னன்னா நிறைய பேருக்கு இருக்கும் அந்த உதா வாழ்க்கையில் அந்த அனுபவம் நிறைய இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கூப்பிட்டு ஒரு ஒரு சுவாமி என்ன அனுப்புகிறார் ஒரு சுவாமி என்ன அனுப்புகிறார் இந்த சுவாமி வருவார்னு சொல்லிட்டார் அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் என்ன தெரியும் மற்றவங்க யாருக்கும் என்ன தெரியாது அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன் அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் நிஜமாக நடந்தது எல்லா எல்லா சுவாமிகளுக்கும் இந்த அனுபவம் இருக்கும் பெரும்பாலும் இருக்கும் எல்லா சுவாமிகளுக்கு இருக்குது அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டுட்டாங்க கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லி இந்த சுவாமி என்ன சொல்லிட்டா இந்த சாமி வருவார் அப்படின்னு அந்த ஆள்கிட்ட என்னை அறிமுகப்படுத்திட்டார் அந்த ஒருத்தருக்கு தான் என்ன தெரியும் அப்புறம் நான் அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த ஆள் அங்கே இல்லை அந்த ஆள் அங்கே இல்லை அங்கே இருக்கிறவங்கனா என்ன பண்ணிருக்காங்க கொடை மேடம் மாலை எல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க நம்ம இறங்குறத பார்த்தா நம்மளை பார்த்தா சாமியார் மாதிரி தெரியல ஏதோ பிச்சைக்கார மாதிரி தெரியுது அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் இருக்கலாம் தெரியல நம்ம அங்கே அந்த ஆள் தெரியாததுனால அவங்க வந்து என்னென்னா நீங்கள் தள்ளி போய் உட்கார்ந்து நில்லுங்கன்னுங்கிறாங்க நம்ம நின்றுட்டோம் அங்கே போய் தள்ளி ஓரமாக நிற்கிறோம் அவங்க சாமியார் வரப்போகிறாங்கன்னு மேலே தாளத்தோடு மலை மாலை வச்சுன்னு நிற்கிறாங்க அப்புறம் உடனே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன்னும் சுவாமிகள் வரவில்லை வந்து சேருவார் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அங்கேயே நிற்கிறோம் நம்ம பேரையே சொல்கிறோம் அங்கேயே நிற்கிறோம் நமக்கு போய் நான் தான் அந்த சாமியான்னு சொல்கிறதுக்கு வைக்கோம் வச்சு இந்த நேரத்தில் வந்து அந்த சா அந்த ஆள் என்ன பார்த்தாருல அந்த ஆள் அவர் ஒரு தான் பார்த்துருக்காரு அவருக்கு நம்ம மறந்து போயிடுச்சு அப்புறம் உடனே அந்த ஆள் பக்கத்துல நான் தான் இன்றைக்கி உங்களை வந்த பார்த்தாள் அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறார் இப்போ என்னாச்சு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் ஆமாம் இவரை தான் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் என்ன அதுக்கப்புறம் உடனே வாங்க வாங்க வாங்கன்னு மேலே தான் மாலையெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி சரினு கூட்டின்னு போகிறாங்க இப்போ இப்போ அங்கே நான் இருந்தது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா என்னை எல்லாருக்கும் தெரிஞ்சுதா தெரியலையா தெரிஞ்சுது ஆனால் நான் யாருன்னு தெரியல நான் தான் வரப்போகிற ஆள் இது மாதிரி நடக்கிறது குருநாதருக்கும் நடந்திருக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையும் நடந்திருக்கு அங்கே போன அங்கே முதல்ல நம்மளை தெரிகிறது ஆனால் நம்ம யாருன்னு தெரியல அனுபவம் இருக்கா இல்லையா அங்கே அனுபவம் இருக்குது அறிவு தான் அங்கே அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு அங்கே அனுபவம் இருக்குது அறிமுகப்படுத்தாததுனால தெரியலை அதுதான் இங்கே நம்ம எல்லோரும் பிரம்மா அனுபவத்தில் தான் இருக்கும் நம்ம எல்லோரும் இந்த உதாரணத்தை மறந்துடுவாங்க தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது தெரிஞ்சிருக்குங்கிறது தெரியல தெரிஞ்சிருந்தும் கூட தெரிஞ்சிருக்குங்கிறது தெரியல அனுபவம் இருக்கு ஆனால் அறிமுகம் இல்லை அதனால் அது அறிமுகப்படுத்தப்பட வேண்டியிருக்கு இங்கே இந்த அபரோக்ஷ அனுபூத்தின்னா என்ன அர்த்தம் இந்த சிஷியனை பார்த்து குரு சுகர் நீ தான் பிரம்மன் அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லிக் உனக்கு நீ பிரம்மன் தான் நான் இருக்கேங்கிற அனுபவம் இருக்கு இல்லையா அந்த நான் இருக்கிறேங்கிற அனுபவம் வேறு பிரம்ம அனுபவம் வேறு கிடையாது அகமஸ்மிங்கிற அனுபவம் தான் பிரம்மானுபவம் அகமஸ்மிங்கிற அனுபவம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா அகமஸ்மி நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்கிற அனுபவம் எல்லோருக்கும் இருக்கிறது அந்த நான் இருக்கிறேன் என்கிற அனுபவம் தான் அனுபவம் இருக்குது அகம் பிரம்மாஸ்மி அனுபவம் இல்லைன்னா அங்கே தகராறு பண்ணுறேன் அகமஸ்மி பிரம்மாஸ்மி அகம் நான் இருக்கிறேன் என்கிற அனுபவம் வேறு பிரம்மனாக இருக்கிறேன் என்கிற அனுபவம் வேறு கிடையாது நான் இருக்கிறேன் என்கின்ற அனுபவந்தான் பிரம்மா அனுபவம் நான்கிறத எதோடையோ சேத்துன் இருக்கும் அதை பிரிக்கணும் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா தேவையில்லாதோட சேத்துன்னு இருக்கும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் நிறைவானவர்கள் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஜோசியத்தை பார்த்து குறையோடு வந்திருக்கீங்க நான் உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது சனியே கிடையாது ராகுவும் கிடையாது உங்களுக்கு ஒரு தோஷமும் கிடையவே கிடையாது நீங்கள் நித்தியசுத்த புத்த புக்த பரிபூர்ண சச்சிதானந்த அத்வைத பரபிரம்மன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்குனேன் என்னை பார்த்து இறக்கப்படுவீங்க ப ஏதோ படிச்சுட்டார் ஏன் ப்ராப்ளம் எனக்கு தெரியாதா ஏன் ப்ராப்ளம் தெரியலேங்கிற ப்ராப்ளம் அவருக்கு அவர்க்கும் அவருக்கும் அவர் ப்ராப்ளம் தெரியுமா தெரியாதா தெரியலை நீங்கள் நிறைவானவர் நான் இப்போ என்ன சொல்கிறேன் நான் இருக்கிறேன்கிற அனுபவம் தான் நான் நிறைவானவனாக இருக்கிறேங்கிற அனுபவத்துக்கும் வித்தியாசம் கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே தான் ஒரு வேலை பண்ண வேண்டியிருக்கு சுவாமி நான் தான் பிரம்மன் நான் தான் பிரம்மன் நீங்கள் சொல் நீ பிரம்மன் நீ பிரம்மன் ரொம்ப சொல்கிறீங்க நீ நிறைவானவன் நீ முழுமையானவன் நீ பூரணமானவன் தூய்மையானவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது வெறும் சொற்களாக தான் இருக்குது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு அனுபவம் இல்லை அப்படின் அனுபவம் இருக்குது நீ வந்து தப்பாக புரிஞ்சுன்ருக்க உனக்கு அனுபவத்தை நான் டீச் பண்ண போகிறதில்லை அனுபவத்தை நான் உணர்த்த போகிறேன் நீ உன்னுடைய அனுபவத்தை நீ புரிஞ்சுக்கும்படி பண்ண போகிறேன் நீ பிரம்மனா தான் இருக்கேங்கிறத உனக்கு நான் புரிய வைக்கப் போகிறேன் அவ்வளோதான் உனக்கு பிரம்ம நான் பிரம்மநாத்தான் நீ இருக்கேன்னு உனக்கு நான் அனுபவத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லலை ஏதாவது ஒரு குச்சியை வச்சுண்டு தலையை தொட்டுண்டு நான் உனக்கு பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறேன் அப்படின்னு எவா பக்கத்தில் வா மெதுவாக ரெண்டு தட்டு தட்டுறது இப்போ தெரியறதா அப்படியே நான் பிரம்ம அனுபவத்தை கொடுக்க போகிறது இல்லை நீ பிரம்மனாக தான் இருக்க நீ பிரம்மனாக இருக்கேங்கிற அந்த பிரம்ம அனுபவத்தோடு இருக்கேங்கிற உன்னுக்கு புரிய வைக்கப் போகிறேன் அதுதான் அதுதான் அபரோக்ஷ அனுபூதி அபரோக்ஷானுபூதிங்கிறது என்னது நான் பிரம்மமாக இருக்கிறேன் நித்திய அபரோக்ஷ அனுபவமாக இருக்கிறேன் என்பதை எனக்கு புரிய வைக்கிறது நான் இருக்கேங்கிறது தெரிஞ்ச அறிவா தெரியாத அறிவா நான் இருக்கிறேங்கிறது மைண்டுக்கு டேரெக்டாக கனெக்டடாக இருக்கா இல்லையா இப்போ என்ன சொன்னோம் அபரோக் ஞானத்துக்கு என்ன நியாயம் சொன்னோம் எந்த ஒரு பொருள் மனசோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த அதுக்கு பேர் அபரோக்ஷம்னு சொன்னோம் அப்போ நான்கிற பொருள் என்னோட மனசோட சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா நான் இல்லைனாலே மனசு இல்லை ஆக என்னால் நான்கிறது மனசோட சம்பந்தப்பட்டு தான் இருக்கு ஆக இங்கே அனுபவத்துக்கு முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை எப்படி சுவாமி புரிஞ்சிக்கிறது அது சொல்லுங்கள் அனுபவம் நான் இருக்கிறேன்கிற அனுபவம் இருக்குது ஆனால் நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியலையே எந்த நான் உடலாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேனோ உயிராக இருக்கிறேன் என்று நினைக்கிறேனோ நான் உண்மையில் பிரம்மமாகத்தான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா புரியும் பிரம்மானுபவ பிரம்மானுபவா அப்படியே போடுவோம் அந்த வார்த்தையை போட்டு பார்ப்போம் பிரம்மானுவ ஜீவானுவ ஜீவானுபவானுபவ்மானுபவ ஜீவானுபவஹானுபவான் உணர்வுங்கிற அனுபவம் இருக்கா இல்லையா நான் உணர்வுங்கிற அனுபவம் இருக்கு அதுதான் அந்த அகம் நான் உணர்வாக இங்கிலீஷில் சொன்னால் கான்சியஸ்னஸ் நான் கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கேனா இல்லையாண்ணா நான் கான்ஷியஸாக இருக்கிறதுனால கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் கான்ஷியஸ் இருக்காது புரியுறது இல்லையா கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் கான்ஷியஸ் இருக்குமோ உணர்வு இல்லாமல் நான் உணர்பவனாக இருப்பேனா மாட்டேனா உணர்வு இல்லாமல் நான் உணர்பவனாக இருக்க முடியாது உணர்வு இல்லாமல் நான் உணர்பவனாக இருக்க முடியாது ஆக உணர்வாக நான் இருக்கிறேன் நம்பர் ஒன் அப்புறம் என்னதுன்னா நம்ம பிரச்சனையை ஆரம்பிக்க வேண்டிதான் நான் ஒரு சாதாரண உயிராக இருக்கிறேன் நான் ஒரு சாதாரண அப்படி நான் ஒரு சாதாரண உயிராக இருக்கிறேன் இது அனுபவமாக இல்லையா உணர்வாக இருக்கிறேன்கிற அனுபவம் இருக்கா இல்லையா சந்தேகம் இருக்கா இதுதான் அபரோக்ஷ உணர்வாக இருக்கிறேன்கிற அனுபவம் இருக்குது அப்புறம் நான் உயிராக இருக்கிறேங்கிற அனுபவம் இருக்குது நான் உடம்பாக இருக்கேங்கிற அனுபவம் இருக்குது நான் ஆணாக இருக்கேங்கிற அனுபவம் இருக்குது நான் பெண்ணாக இருக்கேங்கிற அனுபவம் இருக்குது அப்ரோக்ஷ அனுபூதி புரிய மாட்டேங்கிறதுங்கிற அனுபவம் இருக்குது அபரோக்ஷ அனுபூதி அறகுறையாக புரியறதுங்கிற அனுபவம் இருக்குது எத்தனை அனுபவம் இருக்குது இப்போது எல்லாம் இருக்கா இல்லையா நான் சொன்ன அத்தனை அனுபவம் இருக்கா இல்லையா நான் உணர்வாக இருக்கிறேனுங்கிறது அனுபவமாக இல்லையா இனிமேல் அனுபவத்துக்கு ட்ரை பண்ணுவீங்களா சுவாமிஜி நீங்கள் இந்த சொல்லிக் கொடுத்துட்டீங்க ஆனால் இன்னும் அனுபவத்துக்கு வரல அடி கிடைக்கும் அனுபவம் இருக்கு ஆக நான் உணர்வாக இருக்கிறேன் நான் உணர்வாக இருக்கிறேன் நான் உயிராக இருக்கிறேன் நான் உடலாக இருக்கிறேன் ஆணாக இருக்கிறேன் பெண்ணாக இருக்கிறேன் ஞாபகம் வச்சுங்கோ இந்த உணர்வுங்கிற ஒன்று இல்லாமல் எதையும் நீங்கள் உணர்வுங்கிற அனுபவம் இல்லாமல் உயிர்ங்கிற அனுபவம் இல்லை இந்த அனுபவம் எல்லாம் உண்மையான அனுபவம் இல்லை இந்த அனுபவத்துக்கெல்லாம் ஆதாரமான அனுபவம் உணர்வு நான் என்கிற அனுபவம் உணர்வே நான் இந்த உணர்வே இப்போ திடீர்னு பிரம்மங்கிறீங்க உணர்வுங்கிறீங்களே என்ன உணர்வு வேறு பிரம்மம் வேறு இல்லை அதுக்கு பிரமாணம் பிரஜானம் பிரம்ம பிரஜானம் பிரம்ம உணர்வே பிரம்மம்னு இருக்கு ஐத்தரேயம் உபனிஷத் சொல்லியிருக்கு ஆகையினால இதை பற்றிய விஷயத்தை நாம் இன்னும் பார்ப்போம் அபரோக்ஷ அனுபூதியில் நிற்கிறோம் நிற்கிறோம் அபரோக்ஷ அனுபூதி தான் விஷயம் சரி சுவாமி இதை எப்படி எப்படி இதை வந்து வச்சுக்கிறது எல்லாரும் அதானே கேட்குறாங்க அதுக்கு என்ன பயிற்சி பண்ணுறது ஒரு பயிற்சியும் இல்லை தொடர்ந்து கிளாஸை அட்டன் பண்ணுறது வகுப்பை தொடர்ந்து கேட்கறது கேட்டுண்டே இருந்தா இந்த எண்ணம் பலமாக இந்த அது அபரோக்ஷ அனுபூதிக்கு ஒரு வியாக்கி ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் அனுபூதிங்கிறது அகண்டாக்கார விரத்திங்கிறார் நான் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபங்கிற அகம் பிரம்மாஸ்மிங்கிற அனுபவத்தினுடைய அகண்டாக்கார விற்பிங்கிறது அதாவது தன்னை குறைவாக நினைக்கிறதுலேருந்து நிறைவாக நினைக்கும் எண்ணம் தன்னை குறைவாக எண்ணும் எண்ணத்தை நீக்கி நிறைவாக எண்ணும் எண்ணம் நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் ஈஸ்வரோ குரு ராத்மே தி மூர்த்தி பேத விபாகினே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 ிா ஹரி ஓம் ஆதிகருநீ